அகர முதலையெழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாடச் சோர்வுபடும் திருவள்ளுவெருமான் கல்லாமை என்ற இந்த அதிகாரத்தில் கல்வியின் சிறப்பை மேன்மையை எதிர்மறையான கோணத்தில் உபதேசித்து உணர்த்தி வருகிறார் சென்ற குரட்பாவில் கல்லாதவன் ஒருவன் அறிவுடையவனை போன்று சில நேரங்களில் பேசினாலும் கற்றறிந்த பெரியோர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற கருத்தை பார்த்தோம் இந்த குரட்பாவிலும் அதே கருத்தை வேறொரு கோணத்தில் கூறுகிறார் திருவள்ளுவர் கல்லா என்றால் அறிவு நூல்களை முறையாக கற்காத என்று பொருள் ஒருவனுடைய தகைமை மாண்பானது தலை பெய்து முறையாக கற்றவன் பார்த்து சொல்லாட பேசினால் சோர்வுபடும் நீங்கிவிடும் அதாவது கல்லாத ஒருவன் தன்னை குறித்து உயர்வாக எண்ணிக்கொண்டு தன்னை மதித்து கொள்ளும் மதிப்பானது கற்றவரோடு கூடி பேசினால் அப்பொழுது தன்னை பற்றிய உண்மையை புரிந்து முடியும் தன்னை பற்றிய மதிப்பு நீங்கிவிடும் அந்த தற்பெருமையெல்லாம் நீங்கிவிடும் முறையாக கற்காதவர்கள் அறியாமையில் இருப்பவர்கள் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ணிக்கொள்வார்கள் பர்திருஹரி என்கின்ற ஒரு மகான் சொல்லுகிறார் நான் சிறிதளவு அறிந்திருந்தபொழுது நான் மிகவும் பெரிய கர்வம் பிடித்தவனாக இருந்தேன் பெரியவர்களோடு நான் கூடியிருக்கும் பொழுது பிறகு புரிந்து கொண்டேன் ஒன்றுமே தெரியவில்லை நான் முட்டாள் என்பதை புரிந்து கொண்டேன் ஆகவே கற்காதபோது கர்வம் தலை தூக்கும் கல்வி கற்றால்தான் கர்வம் குறையும் நல்ல கல்வியானது அடக்கத்தை கொடுக்கும் மற்ற குரலிலே சொல்லப் போகிறார் திருவள்ளுவர் கற்று அடங்கள் என்று சொல்லுவார் அடக்கமுடிமை அதிகாரத்தில் ஆகவே கல்வியின் பயன் பணிவு என்பது நம்முடைய அறநூல்களினுடைய உபதேசம் கல்வியின் பயன் பணிவு கற்றவர்கள் அடக்கத்தோடு இருப்பார்கள் கல்லாதவர் தன்னை பற்றி பெரிதாக எண்ணிக்கொண்டிருப்பார் முறையாக கற்காதவர்கள் அறியாமையில் இருப்பவர்கள் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ணிக்கொள்வார்கள் உண்மையான கல்வியின் பயன் பணிவுதான் கற்றவர்கள் அடக்கத்தோடு இருப்பார்கள் கல்லாதவர் தன்னை பற்றி அடக்கம் இல்லாமல் பெரிதாக கருதி கொண்டிருப்பார் அவ்வாறு கல்லாத ஒருவர் தன்னை பற்றி கொண்டிருக்கும் எண்ணமானது உயர்வு மனப்பான்மையானது மதிப்பானது கற்றவர்களோடு பேசும் பொழுது நீங்கிவிடும் என்பதைத்தான் வள்ளுவர் இங்கே உபதேசம் செய்கிறார் கற்றறிந்த சான்றோர்களோடு பழகினால்தான் நமக்கு எவ்வளவு தெரியாதது இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் இந்த ரெண்டு பாட்டாலையும் படிக்காதவனுடைய முறையாக கல்வியை கற்காதவனுடைய இயற்கையாக இருக்கக்கூடிய அறிவில் அதாவது சுயமாக சிந்திக்கக்கூடிய சக்தியில் இருக்கக்கூடிய தோஷம் குறைபாட சொல்லியிருக்கார் சுயமாக சிந்திக்கக்கூடிய சக்தி நூலறிவோடு சேர்ந்தாதான் அதை சிறப்பாக ஓங்கி வளர்ந்து தனக்கும் சமூகத்துக்கும் நன்மை பயக்கும் கல்வி கற்காதவனுடைய சுய சிந்தனையில் இருக்கக்கூடிய தோஷத்தை குறைபாட்டை சொன்னார் திருவள்ளுவர் சாரம் என்ன அப்படின்னு கேட்டால் இயற்கையில் கொஞ்சம் சூக்ஷமான நுண்ணறிவு இருந்தாலும் அது பண்படுறதுக்கும் வளர்கிறதுக்கும் நிலைச்சிருக்கிறதுக்கும் பிறருக்கு பயன்படுறத்துக்கும் முறையாக கற்பது என்பது ரொம்ப முக்கியமானது சில பேருக்கு பாட தெரியலாம் ஆனால் முறையாக கற்று பாடும்போது இருக்கக்கூடிய ஒரு உறுதி அறியாமல் பாடுற போது வராது முறையாக கற்காம பாடுறபோது வராது ஒருவேளை முற்பிறவியில கற்றிருக்கலாம் ஆனாலும் கூட இப்பிறவியிலும் நாம் அதை முறையாக கற்றுக்கொள்வதே சால சிறந்தது என்பதுதான் அறநூல்களினுடைய தெளிவாக இருக்கிறது ஆகவே கல்வி மிகவும் இன்றியமையாதது என்ற கருத்து பல்வேறு கோணங்களில் திரும்ப திரும்ப மனதிலே பதிய வைக்கப்படுகிறது கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாடச் சோர்வு படும்